الحمد لله رب العالمين والسلام على المرسلين وعلى آله قال الله الله تعالى في والفرقان المجيد بينكم النبي صلى الله عليه وسلم خير அலமது சலாத்து வசலாம் சதக்கல்லாஹு மோலான் அலாதீம் சதக்கர சூடு குண்டியுல் கரீம் வலக்துல்லா என பில்லால மீன் புகழ் அனைத்தும் அல்லாஹி அல்ல ஷானபூ தாலாவிற்கே ஒரு இாகுக எம்பெருமானா சதல்லாவு அழைப்பு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சக்திய சகாபாக்கள் தாமிரீங்கள் தபகத்தாவீழ் சுகதாக்கள் சுவாதிமீங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் அல்லாஹமின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு சரியாக முடிவெடுப்போம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு நிறைய பிரச்சனைகளில் முடிவு எப்படி எடுப்பது என்றுதான் தடுமாற்றம் சாதாரணமா பள்ளுவழிக்கு வரும் மருத்துவரிடத்திலே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு யானாவது சரியாக முடிவு எடுக்கிறாரா என்றால் இல்லை நாளைக்கு போலாம் நாளகழித்து போலாம் நான் மூன்று நாளைக்கு முன்பதாகவே போகலாம் என்று நினைத்தேன் ஆனால் நேரம் போதவே நேரத்தின் மீது பழிவோட்டு காலத்தின் மீது பழிவோட்டு இப்படியே தன்னுடைய முடிவை விட்டுக் கொடுக்கிற யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது உரிய நேரத்தில் உரிய முடிவுகளை யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் உலகத்தை தன் வைத்து வாழுகிறார்கள் யார் முன் ஆலோசனை செய்து வாழுகிறார்களோ அவர்களுடைய முடிவுதான் சரியாக இருக்கும் என்ற மார்க்கம் தூண்டுகிறது முன் யோசனையும் அவருக்கு இருக்க வேண்டும் ஆலோசனையும் இருக்க வேண்டும் சிலர்கள் முன் இல்லாத காரணத்தினால் தோற்று போய் விடுகிறார்கள் சிலர்கள் ஆலோசனை இல்லாத காரணத்தினால் தோற்று போய் விடுகிறார்கள் அதனால் மார்க்கம் இரண்டையுமே வலுவாக மோதிக்கிறது பதினைஞ்சா திசூல அல்ல சானகுத்தட ஒரு பெரிய சூறாவையே எனக்கி காட்டுகிறான் சூரத்தில் காப்பு நம்பி மூசா நிலைச்சனாந்தை பார்த்து அல்ல சொல்லுகிறான் உங்களுக்கு முன் இல்லை என்கிறான் மூன்று நிகழ்வு நடக்கிறதே மூசா நகிசனா இதர பார்க்க போறாங்க எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு இதை நீட்டுவதற்கு நான் விரும்பவில்லை மூசா நிகிச்சலாம் போகும்போது இதர அலைச்சலா சொல்லிட்டாங்க பார்த்த உடனே உனக்கு எனக்கு ஒத்துகிறாது வேண்டாம் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்கிறேன் ஏனென்றால் முடிவை தன் கையில் வைத்தவர்கள் இதழகிச்சலாம் இல்லை எப்படியாவது வர்றேன் அழைத்து செல்கிறார்கள் ஆனால் ஒரு நிபந்தனை எதுவுமே பேசக்கூடாது பேசக்கூடாது சரி கப்பலில் சொல்லுகிற பொழுது கப்பலை ஓட்டி தண்ணீர் மேலே வருகிறது விடுவாரா ஏற்கனவே கோபம் கொஞ்சமாக அறிவு இருக்கா கடல்ல போயிட்டு இருக்கிற கப்பலை ஓட்ட போடலாமா ஏற்கனவே சொல்லி இருக்கிற பேசக்கூடாது சரி இனிமேல் பேசவில்லை அடுத்த ஊருக்கு செல்லுகிற பொழுது ஒரு பையன் விளையாண்டு கொண்டிருக்கிறான் தலையை திருகி தனியாக கொலை செய்து விடுகிறார்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் விளையாண்டு கொண்டிருந்த பையனின் தலையை தனியாக திருகி தூக்கி எறிந்து விட்டீர்களே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் பேசுகிறீர்களே இதெல்லாம் சரியா சரி கேஞ்சி கதறி மூன்றாவது வாய்ப்பை பெற்று ஒரு ஊருக்கான சோரே கொடுக்கல அடுத்தாக்கியாவில் அங்கே போய் செவரை சரி செய்கிறார்கள் கடுமையா கோவச்சு சாப்பாடு கொடுக்காத ஊருக்கு வந்து அவர்களின் சுவரை வேறு நீங்கள் சரி செய்து கொண்டிருக்கிறீர்களே இனிமேல் நீ என்னோடு வாழ முடியாது ஏன் அல்லா இந்த மூன்று நிகழ்வுகளை காட்டினான் என்ற மூசலா எனக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க பிறப்பு உசரலகிச்சலா பிறந்த சமயத்தில் தாயார் கொண்டு போய் ஒரு பலகையிலே வைத்து நைல் நதியிலே விடுகிறார்கள் செங்கடலிலே விடுகிறார்கள் இதத்தான் அண்ணா சொல்றான் முன்னாடி நீ யோசிச்சு பார்க்கலையா உன்னுடைய வாழ்க்கைய தனிமையிலே நீ செல்லுகிற பொழுது பிறந்த குழந்தையாக நீ கடலிலே செல்லுகிற பொழுது உன்னை பாதுகாத்த நான் சுதரலகிச்சலாத்தோடு செல்லுகிற பொழுது பாதுகாக்க மாட்டேனா இந்த சிந்தனை வராமல் தான் இதர இஸ்லா தினத்தில் நீ போய் மோதினால் முன் யோசனை வேண்டாமா முசா அலி இஸ்லாம் இதற்கு முன்னால் ஒரு கொலை செய்தார்கள் முசா அலி இஸ்லாத்தின் இனத்தை சார்ந்தவர்கள் பனு இஸ்ரவேடர்கள் இனத்தை சார்ந்தவர்கள் கிபுத்திகள் கிபுத்திகள் என்பவர்கள் இன்றைக்கு இருக்கிற பாப்பனர்கள் மாதிரி உயர் ஜாதி உயர் ஜாதிக்கும் தால் ஜாதிக்கும் சண்டை ஏற்படுகிறது இந்த நேரத்தில் மூசாலை வழிய போயிட்டு இருக்கிறாங்க பனுரவேல தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒருவரை மேல்ஜாதி கிருமித்தி அடிக்கிற பொழுது மூசாலை சொல்லுகிறான் அவங்களுடைய பவுட் எப்படி இருந்திருக்கும் ஒரு குத்து மூத்த மூச்சால பார்த்த நம்மளை தூக்கிலேயே திருவான் என்று ஊரை விட்டு ஓடுகிறார்கள் இப்ப அல்ல கேட்கிறான் நீங்க கொலை செஞ்சா மட்டும் நியாயம் குதிரும் கொலை செஞ்சா மட்டும் அநியாயமா உங்களுக்கு ஒரு நியதி அவருக்கு ஒரு நியதியா கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நினைக்க வேண்டாம இதை போன்று மதியனுக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு கிணறு எல்லோரும் தண்ணீரை எடுத்துக் செல்கிறார்கள் ஸ்வாய் வழங்கி சலாத்தினுடைய ரெண்டு பேர் இருந்தார் இவங்க போய் ஓரமா நின்றுட்டு இருக்கிறாங்க எல்லா ஆண்களும் தங்களுடைய ஆடு மாடுகள் ஒட்டகை இருக்கலாம் தண்ணி கொடுத்ததற்கு பிறகுதான் இவர்கள் வருவார்கள் தண்ணீர் எடுப்பார்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற மூசா அளிசலாத்துக்கு தாய்க்குளத்தின் மீது அன்னைக்கே இறக்க வந்துருச்சு தூர்ந்து போயிருக்கிற இடமே தெரியாமல் இருக்கிற கிணற்றினுடைய மூடியை அகற்றி அந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் புகட்டினார்கள் அல்ல கேட்கிறேன் அவங்கள்ட்ட காசு வாங்கினீங்களா மறைந்து கிடக்கிற கிணற்றை அகற்றி தண்ணீர் புகட்டினீர்களே அவர்களிடத்திலே பணம் வாங்கவில்லையே பசியோடு நான அன்றைக்கு நீங்கள் இருந்தீர்கள் எதிரலைச்சலாம் மட்டும் சுகத்தை சரி செய்யும் போது இவ்வளவு கோபுரது இந்த ஊருக்கு அரவு சோறுதல்ல என்று அன்புக்குரியவர்களே இங்கே அல்லாஹ நினைவூட்டுகிறான் கடந்த கால செய்தியை நீங்கள் மறந்த காரணத்தினால் கடந்த கால வரலாற்றை முன் இல்லாமல் செய்த காரணத்தினால் ஒரு பெரிய கல்விமானை இழக்க இல்லை என்றார் முன்யோசன ஒருத்தருக்கு நல்ல முன்யோசனை அதே நேரத்தில் மார்க்க சொல்கிறது அமுருகும் சூரா பைணகும் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்களுக்குள் யோசனை செய்து கொள்வார்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் பெருமானாரும் பெருமானாரும் தோழர்களும் ஆலோசனை செய்யாமல் செய்ததில்லை முடிவு சரியாக வேண்டுமானால் முன் இருக்க வேண்டும் ஆலோசனையும் இருக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இரண்டையுமே சரியாக செய்து நிறைய முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் பெருமானார் இட்ட முடிவுகள் என்று தொட்டால் ஏறத்தாழ் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முடிவுகள் இருக்கிறது ஆனால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த முடிவுகளில் சில பூக்களை மட்டும் எடுத்து மாலையாக தொகுத்து உங்களுக்கு நான் வழங்க ஆசைப்படுகிறேன் கோமான் செந்தல்வா பணிமசலம் எப்படி முடிவெடுக்கிறார்கள் உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் ஆச்சரியப்படுகிற விஷயங்களில் ஒன்று பெருமானார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்கள் ஒருத்தர் மௌர்த்தா வாரிசுக்கு வசியத்தை செய்ய முடியாது உயிர் எழுதி வச்சிருக்கிறார் என் பிள்ளைக்கு அந்த வீட்டை கொடுத்திருங்கிற என் இந்த பிள்ளைக்கு இந்த வீட்டை கொடுத்துருங்க செல்லாது இன்றைக்கு இருக்கிற அறிஞர்கள் தலையை பீத்துக் பிரச்சனைகளில் ஒன்று வசியத்து மட்டும் செல்லும் என்று வைத்துக் கொண்டால் குடும்பத்துக்குள்ளேயே கொலைகள் நடந்துவிடும் அண்ணன் சொல்லுவான் வாப்பா எனக்கு தான் சொல்லியிருக்கிறார் இந்த வீட்டை என்ன நான் தான் கஷ்டப்பட்டன என்று அண்ணன் சொல்லுவார் தம்பி சொல்லுவார் அதெல்லாம் முடியாது இந்த வீடு எனக்குத்தான் சொன்னோம் இந்த வீட்டுக்காக வேண்டி நான் நிறைய பணம் கொடுத்திருக்கிறேன் இரண்டு பேர்களுக்கு மட்டியில் அடிது வந்துவிடும் அதனால வசியத்தடி வாரிச்சு வாரிசாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த வாப்பா மாறும் வசியத்தை செய்ய முடியாது செஞ்சாலும் செல்லாதே எல்லோருக்கும் சரியான முறையில் தான் பங்கு போய் சேர வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறேன் பெருமானால் இந்த முடிவை மட்டும் செய்யலன்னா இன்றைக்கு சமுதாயத்திலே ஏராளமான சிக்கல்கள் வந்துவிடும் இரண்டு பேர்களுடைய வரலாறை சொல்லுவார்கள் ஒரு அரசனிடத்திலே தன்னுடைய மீராசை வராகத்தை கேட்பதற்காக சென்றார்களா அண்ணன் மூணு பேர் மாப்பா சொத்தம் விட்டுட்டு போயிருக்கிறார் எப்படி பிரிப்பது என்று கேட்பதற்காக சென்றார்கள் ஒரு அரசனிடம் அரசன் இவர்கள் சென்ற நேரத்திலே கடுமையான யோசனையில் இருக்கிறான் அங்கும் இங்கும் அணைந்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம்னா அவன் ஒட்டக காணாம போயிடுச்சு ஒட்டகை காணாமல் போன உடனே போனவன்ல ஒருத்தர் சொன்னானா அரசே உங்க ஒட்டக கம்பியோட போயிடுச்சா காணாம கட்டி வச்சிருந்த கம்பியையும் இழுத்துக்கொண்டே சென்று விட்டதா அரசனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இவன் தான் களவானவனா இருக்கும் போல தெரியுது என்று எண்ணிக்கொண்டு உனக்கு எப்படி தெரியும் உடனே அடுத்த ஆள் சொன்னா அரசே உங்க ஒட்டகத்துக்கு ஒரு கண்ணு தெரியாதா இவ்வளவு சரியாக சொல்லுகிறானே இவர்கள் தான் மூணாவது ஆள் சொன்னானா அரசே உங்க ஒட்டகத்துக்கு ஒரு கால் நொண்டியான்னு கேட்டான எல்லாம் சரியாக சொல்லுகிறீரே எப்படி சொல்கிறீர் மூணு பேர்த்தை முடிச்சு அரஸ்ட் பண்ணுங்க சிறையில் வையுங்க அப்பதான் சொன்னா அரசே இதுக்கு ஒரு பெரிய ஆலோசனை செய்ய தேவையில்லை நாங்கள் செல்லுகிற பொழுது ஒட்டகத்தினுடைய காலடி இருக்கிறது அதற்கு நடுவிலே ஒரு நீண்ட கோடு சென்று கொண்டிருந்தது இதை வைத்து நான் சொன்னேன் தம்பியோடு ஒட்டகம் போயிருக்கும் நான் சொன்னேன் இரண்டாவதாக சொன்னா ஒரு பக்கம் புல் மேயப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் புல் மேயப்படவில்லை இதிலிருந்து நான் சொன்னேன் ஒட்டகத்திற்கு ஒரு கண் இல்லை நான் முடிவு செய்தேன் மூன்றாவதாக சொன்னா வரும்போது நான் பார்த்தேன் பாத அடி மூணு இருக்கு என்ன காண நாலாவத காணும் இதை வச்சு நான் முடிவு செஞ்சேன் அந்த ஒட்டகத்துக்கு காலு மூணு முடிவு செஞ்சேன் இதை வைத்து தான் சொன்னேன் என்கிற பொழுது இவ்வளவு சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு அரண்மனையிலே விருந்து கொடுன் தான் அரசன் அரசர்கள் தான் உடனே முடிவை மாத்துவாங்களே உடனே முடிவை மாற்றுகிறார் விருந்து கொடு விருந்தை சாப்பிட வைக்கும்போது அரசன் சாப்பிடவில்லை ரகசியமாக இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று ஒட்டு கேட்கிறார் முதலை எடுத்து சாப்பிடும் போது அந்த கறியை சாப்பிடும் போது சொல்லிக்கிட்டே சாப்பிட்டானா நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆட்டுக்கறி மாதிரி தெரிகிற நாய்ப்பால் குடித்து வளர்ந்த ஆட்டுக்கரியை போட தெரிகிறது இரண்டாவது ஆலை சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சான் குடிக்கும் போது சொன்ன கபரஸ்தான் விளைஞ்ச திராட்சை பழ மாதிரியில் இருக்கு மூணாவது ஆள் சட்டுன்னு சொன்னா நம்ம அரசனே ஹராத்துல பிறந்த மாதிரி இருக்குது அலால பிறந்த மாதிரி தெரியல ஏன்னா வந்ததே இவனுக்கு கோபம் இந்த மூன்று உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்காக கரியை வாங்கி வந்தவனை அழைத்து எப்பா கறி எங்கிருந்து கொண்டு வந்த அரசே அவர் சொன்னது நியாயம் தான் நம்முடைய நாய் குட்டி போட்டது தாய் நாய் இறந்து போய் விட்டது பால் குடுப்பதற்கு யாரும் இல்லை ஒரு ஆடு குட்டி போட்டது அதுல போய் இதுக்கு சேர்ந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால அவர் சொன்னது நியாயம் தான் ஆட்டுப்பாலை குடித்து வளர்ந்த நாய் குட்டி நீங்க திடீர்னு கறி வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது வேற வழி இல்லாம ஆதாரத்து கொண்டு வேற வழியே இல்லை ஆடுகள் எல்லாம் மேய போயிட்டு கொண்டு நீ எப்பட சரியா சொன்னேன் திராட்சை கொண்டு வந்தவனை அழைத்து இந்த திராட்சை எங்கிருந்து கொண்டு வந்தாய் கபரத்தான்ல இருந்தா இந்த திராட்சையை கொண்டு வந்தேன் அவன் சொன்ன மூன்றாவது தன் தாயை அழைத்து இப்படி சொல்றாங்க உண்மை என்கிற பொழுது தாய் நிர்பந்தத்தில் வேறு வழி இல்லாமல் உன் தகப்பனாருக்கு ஆண்மை கிடையாது ஆனால் அரசு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பணியாளரோடு நான் தொடர்பு கொண்டுதான் நீ பரட்டாய் இவ்வளவு சரியா சொல்றீங்களே எப்புறா சொன்னீங்கன்னு கேட்டாரன் மொதல் ஆள் கறி சாப்பிட்டவை சொன்னா வேறு இது ஒரு பெரிய பிரமாதம் இல்லை ஆட்டுக்கு கொழுப்பு மேலதான் இருக்கும் நாயினுடைய கொழுப்பு கறிக்கு உள்ளிருக்கும் சாப்பிடுகிற பொழுது பார்க்கிறேன் அந்த கொடுப்பு கருத்து உள்ளே இருந்த காரணத்தினால் நான் சரியாக சொல்ல விட்டேன் இரண்டாவது ஆழ்த்த நீங்க எப்பற இவ்வளவு சரியா சொன்ன மனுஷ உரத்தை தவிர வேறு எதுவும் ரொம்ப ருசியை தர முடியாது கபரஸ்தான் கபரஸ்தானிலே விளைகிற பழங்களை பாருங்க சில இடங்கள்ல கொய்யாப்பனை விளையும் சில இடங்கள்ல பார்த்தாக்கா இந்த கொடுக்காப்பலின்னு சொல்லுவாங்க அது விளையும் இதெல்லாம் விளையும் காரணம் மனித உரத்தை விட சிறந்த வளத்தை கொடுக்கிற உரம் உலகத்தில் இவர் எதுவும் இல்லை அதனால ரொம்ப இது கண்டிப்பா கவரஸ்தான் முடிவு பண்ணு மூணாவது ஆளு கேட்டான் எங்க அம்மா தவறு செஞ்சிருக்கு சரியா சொன்ன இருந்து கொடுப்பவன் கொண்டு கூட உட்கார்ந்து சாப்பிடணும் அல்லது ரெண்டையுமே விட்டுட்டு ஒட்டு கேட்டான் அழகா பிறந்தவன் கேட்பான இதை வைத்து தான் நான் முடிவு கடைசிகளை சொத்தை கேட்க போய் இவன் தடுமாறி அரசன் உங்களுக்கு சொத்தை கொடுத்து சொத்தை பிரித்து கொடுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை என்றான் உலகத்தில் இருக்கிற எந்த அறிவாளிகளும் இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன முறைப்படி வராசத்தை சொல்லவே இல்லை சொத்துரிமையை பற்றி எந்த மார்க்கமும் சொல்லவில்லை ஆனால் இஸ்லாம் மட்டும் சொல்லுகிறது அதிலும் பெருமானார் தீர்க்கமாக ஒரு முடிவை சொல்லுகிறார்கள் நான் வசியத்தறி வாரிசு வாரிசுகளுக்கு யாரும் வசியத்தை செய்ய முடியாது அப்படி செய்தாலும் உலகத்தில் அது செல்லாது இன்னொரு தீர்வை பெருமனார் கொடுக்கிறார்கள் பெருமனார் அவர்கள் சொல்லிக்காட்டு கோர்ட்ல சாட்சி இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் செய்யலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் பெருமனார் சொன்னார்கள் யார் கதப்பிலே இட்டு கட்டப்பட்டார்களோ என்று சொன்னாலே இட்டுக்கட்டுதல் என்று பொருள் ஒரு பெண்ணை யாராவது இட்டுக்கட்டி அவருக்கு இட்டுக்கட்டினால் கசையடி ஐம்பது கசையடி எண்பது கசையடி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் படிக்கிறது தவறு செய்யாத பெண்ணை தவறு செய்ததாக சொல்லிவிட்டால் எண்பது கசையடி கண்டிப்பாக கொடுத்தாக அதோடு மார்க்கும் சொல்லவில்லை லாத்துக்கு இவர்களுடைய சாட்சி என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்கும் ஒரு உச்சரை வைக்கிறது கோர்ட்ல போய் சாட்சி சொல்ல முடியாது இதை வைத்துத்தான் பெருமனா செல்லா கொலிவர் செலவு சொல்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் சாட்சியினுடைய உரிமையை கொடுத்தால் என்பதற்காக ஒரு பெண்ணை சொன்னவன் மற்ற எல்லா விஷயங்களிலும் அவிழ்த்து விடலாம் என்றால் யார் இட்டு கட்டப்பட்டு அடிக்கப்பட்டாலோ அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது பெற்ற பிள்ளைகளின் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது தன்னுடைய அருமைகளின் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது உலகத்திற்கு முன்மாதிரியாக ஒரு சரியான முடிவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் அழிக்கும் நாட்டினுடைய ஜனாதிபதி வழக்கு மன்றத்திற்கு செல்லுகிறார்கள் என் வாளை திருடிக்கொண்டு சென்றுவிட்டார் கண்டுபிடிக்கப்படுகிறது ஒரு யூதனை கொண்டு வருகிறார்கள் அந்த வால் என்னதுங்கிறான் யூதன் அறிவழி எல்லாம் என்னதுங்கிறாங்க சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று நீதிபதிகள் இருக்கிற பொழுது என் மகனை கொண்டு வருகிறேன் என்று சொல்ல முடியாது பெருமானார் செல்லலா பதிவு செல்ல மகனின் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது வேணும்னு சொல்லலாம் என் அடிமையை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சொல்லுகிற பொழுது அடிமையின் சாட்சியும் ஏற்றுக்கொள்ளப்படாது நீ சொல்ல கூட்டு வந்திருக்கலாம் அதனால இதுவும் கூடாது வேறு சாட்சியை கொண்டு வா என்று அதிலடியெல்லார் இடத்திலே சொல்லுகிற பொழுது அதிலடியெல்லாம் சாட்சி இல்லை என்று சொல்ல யூதருக்கு வாழ் தீர்ப்பளிக்கப்படுகிறது இந்த நேர்மையை பார்த்து யூதன் அதே இடத்திலேயே இல்லை இல்லை அழித்துத்தான் சொந்தமானது என்று ஏற்றுக்கொண்ட வரலாறுகள் இஸ்லாமிய நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே சாட்சியினுடைய விஷயத்திலே யார் யார் சாட்சிக்கு வர வேண்டும் யார் யாருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று இஸ்லாம் தான் உலகத்திலே முதலி சரியான முடிவை காட்டியிருக்கிறது என்று இன்றைய வழக்கு மன்றங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறது நீங்கள் வழக்கு மன்ற செய்திகளை படித்தார்கள் இன்னொரு தடுமாற்றமான நிலையில் பெருமானார் எப்படி தீர்ப்பளிக்கிறார்கள் ஹங்காரடி அல்லாவுத்தடா ஷகீதாகி விடுகிறார் ஹங்காரடி அல்லாவுக்கு ஒரே ஒரு பொம்பள பிள்ளை இந்த பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு மூன்று பேர் போட்டி போடுகிறார்கள் காலம் பெருனாச்சலம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் பெண் குழந்தை பிறந்தால் புதைப்பதற்கு போட்டி ஓட்டவர்கள் பெண் பிள்ளை பிறந்தால் உயிரோடு புதைப்பதற்கு போட்டி ஓட்டவர்கள் இன்றைக்கு பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்கள் எல்லாம் என்னுடைய பிள்ளைய மூணு பேரு அழில் அழியல்லா சொல்றாங்க நான் தான் வளர்ப்பேன் செய்தில் அழியல்லா சொல்கிறார்கள் நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள் ஜாஃபர் அழி சொல்கிறார்கள் நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள் மூன்று பேரும் ஒரு பிள்ளையை வளர்க்க போட்டி கொடுக்கிறார்கள் பெருமானார் சதல்லா ஒலிவர் செல்வத்தில் வளர்க்க வருகிறது பெருமானார் வழக்கை விசாரிக்கிறார்கள் அழகே நீ வளர்ப்பேன் என்று சொல்வதற்கு என்ன காரணம் காரணத்தை சொல் அழிலடி எல்லா சொன்னார்களாம் நாயகமே ஹம்சா எனது சிறிய சிரிய கந்தையினுடைய மகள் என் சகோதரி சச்சாமக சகோதரி சகோதரியை நான் தானே வளர்க்க வேண்டும் அடுத்து செய்தல்லாவிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் அந்த பிள்ளையை வளர்க்கிறேன் என்கிறீர்களே காரணம் ஹம்சாவும் நானும் பால் புடி சகோதரர்கள் என் சகோதரர் மகள் என் மகள் என் சகோதரர் மகள் என் மகள் அதெல்லாம் நான் தானே வளர்க்க வேண்டும் ஜாபர எல்லாருமே அழைக்கிறார்கள் பெருமானார் நீங்கள் வளர்க்கிறேன் என்று சொல்கிறீர்களே என்ன காரணம் நாயகமே இந்த புள்ளையுடைய காளாமாக சித்திய நான் திருமணம் முடித்திருக்கிறேன் நாயகமே காளாவை நான் திருமணம் முடித்திருக்கிறேன் நாயகமே காளா தாயில்லை என்றால் காளா தானிய பொறுப்பாளி அந்த பிள்ளைக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை எனவே காலா என்னிடத்தில் இருக்கிறார்கள் நான் தான் வளர்க்க வேண்டும் நாயகன் பெருமானார் செல்லா ஒளிவு செலவன் அவர்கள் கேட்டுவிட்டு மூன்றையும் கேட்டுவிட்டு பெருமானார் என்ன முடிவு செய்கிறார்கள் அழகான முடிவில் உலகத்திற்கு ஒரு உதாரணமாக முடிவு எடுக்கிறார்கள் மற்ற மூணு பேரும் ரெண்டு பேரும் பாதித்திடக்கூடாதுங்கிறதுக்காக அறியே நீ சொர்க்கத்திலே என்னோடு இருப்பாய் அதிரதிகள்ல்லாக வந்தா நான் வளர்க்கிறேன் என்று ஆர்வத்திலே வந்தவர்களை வெறுமனே அனுப்பிவிடக் கூடாது என்பதற்காக பெருமானார் சொல்லுகிறார்கள் நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பாய் செய்திகள் பார்த்து பெருமானார் செல்லா புலிம செல்லம் சொன்னார்கள் சீமா நல்லவர்களுடைய முகப்பிரகாசத்தை பெற்றிருக்கிறாயே வைவே நீ நல்லவர்களாக இருப்பாய் இங்கும் நல்லவராக இருப்பாய் நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் நல்லவராக இருப்பாய் சொல்லிட்டு சொன்னாங்க தாயின் நிலத்தில் காலாயிருக்கிறார் அதனால் தான் வளர்க்க வேண்டும் என்றார்கள் திப்பு மாண்டவிகள் அந்த முடிவு அழகாக எடுக்கிற பண்பாடு பெருமானாருக்கே உரித்தான பண்பாடு குடும்பம் இன்றைக்கு குடும்போடு சொன்னாவே பல பிரச்சனைகள் இந்த குடும்ப பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி சரியாக முடிவெடுக்க தெரியாமல் ஆண் ஒரு பக்கம் தடுமாறுகிறான் பெண் ஒரு பக்கம் தடுமாறுகிறாள் மாமியார் ஒரு பக்கம் தடுமாறுகிறார் மருமகள் ஒரு பக்கம் தடுமாறுகிறான் சரியான முடிவில்லாத காரணத்தினால் இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் விவாகரத்தில் கொண்டு போய் தங்கள் குடும்பத்தை நிறுத்தியிருக்கிறார்கள் மனைவியை நிறுத்தியிருக்கிறார்கள் குடும்பம் ஒருவன் கல்யாணம் பண்ண போறான்னு சொன்னாலே முதலிலே அவர்களுக்கு கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சகிப்புத்தன்மை வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் சகிப்புத்தன்மை வந்துவிட்டார் அந்த இல்லறம் அந்த இல்லம் சொற்க பூங்காவாக மாறிவிடும் சகிப்புத்தன்மை வந்துவிட வேண்டும் சகிப்புத்தன்மை யாருக்கு இல்லையோ அங்கே குறைகள் ஆரம்பமாகிவிடும் பெருமானாரின் வாழ்க்கையே இதற்கு உதாரணம் ஆய் ஜனநாயகிக்கும் ரசூல் சலல்லாவில் செல்லதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை பொதுவாகவே ஆய் ஜனநாயகி சட்டுனு கோபப்பட்டுவாங்க சின்ன பிள்ளை இல்லையா இரண்டு பேர்களுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஆயிஷா நாயகினுடைய வாப்ப அபுபக்கர் அளிக்கலாம் இந்த பக்கம் வர்றாங்க ரசூல்லாவை பார்க்க வந்தவன் ரசூல்லா சொன்னாங்க நல்ல நேரத்தில் வந்திருக்கீங்க அங்க புரியல எங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனைக்கு நீங்க தான் தீர்வு சொல்ல வேண்டும் பெருமானார் சொல்லுகிறார்கள் பெருமானாருக்கே நீதிபதியாக அபுபக்கர் அளியல்லாம் ஆக்கப்படுகிறார்கள் வரலாறுகளிலே இதுவும் ஒரு புதிய செய்தி பெருமான உலகத்திலே இருக்கிற எல்லோருக்கும் நீதிபதிகளிலும் வந்தாரி ஆனால் பெருமானாருக்கு நீதிபதியாக ஒரு தோற்றத்திலே வருகிறார் ஒரு மனிதர் என்றால் அவுக்கு சித்திக்கிறது எல்லார்களா எங்க ரெண்டு பேரு பிரச்சனைக்கு தீர்வு நீங்க சொல்லடுவாங்க பிரச்சனையை நீ சொல்கிறாயா ஆயிஷா நான் சொல்லட்டுமா என்றார் பெருமானார் செல்லும் பிரச்சனையை நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா எந்த பொண்ணு தான் பிரச்சனை சொல்லுவாங்க முதல்ல நாங்கள் சொல்ல மாட்டேன் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க சரி நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிற பொழுது உண்மையைத்தான் சொல்லணும் கூட குறைச்ச சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆயிஷா காய் அவக்கர்கள் எல்லாவுக்கு உடம்பெல்லாம் ரத்தம் தலைக்கேறியது பெருமானாவை பார்த்து சொல்லுகிறார்கள் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும் வேறேதும் சேர்த்து சொல்லக்கூடாது கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறாங்க ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து ஒரு வார்த்தை போட்டாங்க நான் ஐஷா நீ சொல்லுகிறாயா நான் சொல்லட்டுமா நீ சொல்கிறாயா நான் சொல்லட்டுமா நீங்களே சொல்லுங்க ஆனா நடந்தத நடந்ததா சொல்லணும் பொய் மட்டும் சொல்லக்கூடாது உண்மைதான் வர வேண்டும் யாரை பார்த்து பேசுகிறார் பொய் சொல்வதாக யாரை பார்த்து சொல்கிறாய் உண்மையை தான் பேச வேண்டும் என்று சொல்லி பெருமானாரினுடைய வாழ்க்கையில் ஒரு பொய் கூட வந்ததில்லையே யாரை பார்த்து சொல்கிறாய் உடனே பெருமானார் தலைகொழுகிறாங்க உங்களை தீர்ப்பு தான் சொல்ல சொன்னே தவிர தண்டனை கொடுக்க சொல்லலையே தீர்ப்பு தான் சொல்ல சொன்னே தவிர தண்டனை கொடுக்க சொல்லல நீங்கள் நீதிபதி தான் தவிர நீங்கள் காவலாளி அல்ல தண்டனை கொடுக்கிற காவலாளி அல்ல அதனால் நாங்க எங்க குடும்ப பிரச்சனையை பார்த்துக்கிறோம் என்ன ஆயிஷா என்று கேட்கும்போது அடி வாங்கிட்டு நிற்கிற ஆயிஷா ஆமா நாயகன் நம்மளே பேசி முடிச்சுக்கலாம் இனி அடுத்து பேசினால் தீர்ப்பு பெருமானாரின் பக்கம் தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட ஆயிஷா ரலிகல்லாகுத்தாளா பிரச்சனையே வேண்டாம் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் நாயகன் நாயகத்தோடு பேசுகிறால் அடியில்லாமல் தீர்வு அழகாக கிடைத்திருக்கும் என்பது ஆயிசா நாயகியினுடைய அற்புதமான திட்டனை இப்படி குடும்ப பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது தங்களுக்குள்ளேயே முடிவெடுத்துக் கொள்ளுகிற மனிதர்கள் தான் சிறந்த மனிதர்கள் எந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது சகிப்புத்தன்மை ஒன்று இருந்தால் போது அபுல் ஹசனுள் ஹற்கான இவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு மனிதர் வருகிறார் அவங்க குடும்ப பிரச்சனையை சொல்லணும் போகும் போதே அந்த பொண்டாட்டி பயங்கரமாக பட்டாசு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும் சில இடங்கள்ல கணவன் அடி வாங்கிட்டே கத்துவான் அடி வாங்கிட்டே கத்துவான் இந்த அடியை மறக்காதடி மறக்காத வாங்கறதீங்க இப்படி கடுமையான சவுண்ட் வருது நம்ம வீட்டு பிரச்சனையை இவர்கிட்ட கொண்டு வரலான்னு பார்த்தா இவர் வீட்டு பிரச்சனையை பெரும் பிரச்சனையா இருக்கும் போல வருது என்று எண்ணிக்கொண்டு எதையுமே கேட்காமல் அந்த மனிதர் திரும்பிச் செல்லுகிறார் சென்றால் காட்டின் வழியாக செல்லுகிற பொழுது அபுல் ஹசனுல் ஹர்கானி சிங்கத்திலே சவாரி செய்து வந்து கொண்டிருக்கிறார் பெரிய இறைநேச சிங்கத்திலே சவாரி செய்து வருகிறார்கள் வீட்டுல பார்த்தா பொண்டாட்டிட்ட இந்த வாங்க வாங்கிறாரு காட்டுல பார்த்தா சிங்கத்தோடு வந்துட்டு இருக்கிறாரு சிங்கம் இவருக்கு வழிபடுகிறதே ஒன்றுமே புரியவில்லை நேரா வந்தாரு ஏங்க வீட்டுல பொண்டாட்டிட்ட இவ்வளவு திட்டு வாங்குறீங்க ஆனா வெளியில சிங்கம் உங்களுக்கு வழிபடுகிறதே ஒன்றும் எனக்கு புரியவில்லையே என்கிற பொழுது என்னுடைய மனைவியினுடைய கஷ்டத்தை தாங்குகிற காரணத்தினால் சகிக்கிற காரணத்தினால் தான் கபுடாலமின் எனக்கு இந்த ஆடை வழங்கியிருக்கிறாரு மனைவியினுடைய கஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல ஜெல்லகுத்தாலா சலாத்தினுடைய நன்மையை கொடுத்து விடுகிறார் யார் எந்த பெண் கணவனுடைய கஷ்டத்தை சகித்துக் கொள்ளுகிறாரோ அந்த பெண்ணுக்கு ஆசியாவினுடைய நன்மையை அல்லாஹுத்தாலா கொடுத்து விடுகிறான் போமான் போமான் சொல்ல சொல்லிக்காட்டுகிறார் அக்கானி கூட ஒரு வரலாறு எழுதுவார் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறது புருஷனுக்கு அறிவே இல்லை மனைவி நன்கு படித்திருக்கிறாய் நல்ல படிச்ச பொண்ணு ஆனா கணவனுக்கோ திமா கொஞ்சம் கம்மி இவனோடு எப்படி காலம் தெழுவது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் திருமணமாகி ஒரு மூணு நாலு நாள் ஆண்கள் பக்க தவறு இருந்துச்சுன்னா எப்படியோ திருத்திடலாம் பெண்கள் பக்கம் தவறு இருந்துச்சுன்னு சொன்னா உலகமே ஒன்று சேர்ந்து உபதேசம் பண்ணாலும் அவ அதே கொள்கையில நிற்பா அப்படியே அதனாலதான சைத்தான் வச்சு போய் கும்பலைகளை தொடறான் காரணம் ஒரே கொள்கையில கொள்கையை மாற்றுகிற பழக்கம் எல்லாம் இருக்காது நாட்டு தலைவி முதல் வீட்டு தலைவி வரை எல்லோருக்கும் ஒரே கொள்கை தான் மாறுபடுகிற சிந்தனை எல்லாம் இருக்காது இப்படி ஒரு கணவன் கிடைத்து விட்டானே என்ற கவலையில கல்யாணம் முறிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு மூணு நாள்ல தாய் வீடு போவார்கள் தாய் வீடு சென்று விட்டு திரும்புகிற பொழுது தண்ணீர் தாகமாக இருக்கிறது வண்டியில வரும்போது தண்ணீர் தாகமாக இருக்கிறது இந்த கேணில போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொடுங்க என்று சொல்ல உண்மையை தான் கேட்கிறார் என்று எண்ணிக்கொண்டு போய் வாடிகளை தண்ணீர் இழிப்பதற்காக வாடிகை கீழே விடுகிற பொழுது பின்னாடி வந்து தள்ளிவிட்டா கேணிக்கு அவன் உள்ளே சென்ற இவன் வீட்டுக்கு போயிட்டா நேரா போயிட்டு என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு என் கணவர் போனவர்தான் திருப்பியே வரல அதனால் எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் தாய்கீடு வந்து விட்டேன் என்று சொல்ல அங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இப்படி ஒரு கணவனா இப்படி ஒருவனை நாம் மருமகனாக தேர்ந்தெடுக்கிறோமா தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்று எல்லோரும் கவலைகள் இருக்கிறார்கள் இந்த நேரத்துல உள்ளேவை செத்துட்டான் அவன் நினைக்கிறா ஆனா யூசு பழகிச்சலாம் கதை அங்க நடந்திருக்கு யூசு பழகிச்சலாத்தை சகோதரர்கள் தள்ளினார்கள் இறந்ததாக நினைத்தார்கள் உள்ளே உயிரோடு இருந்தார்கள் இதை போன்று இவள் தள்ளிவிட்டால் இங்கே இந்த மனைவி தள்ளுகிறாள் ஆனால் அவரோ ஏதோ ஒரு திட்டுல போய் விழுந்து அடியோட மேல எந்திரிக்கிறான் ஏறி வர்றான் வந்த அந்த அறிவில்லாத அறிவிலி படிக்காத அந்த மனிதன் தன்னுடைய வீட்டுக்கு செல்லவில்லை தன் மனைவியின் வீட்டுக்கு செல்லார் மனைவியின் வீட்டுக்கு செல்லுகிற பொழுது நடந்ததை சொல்லி மனைவியை அடித்து துன்புறுத்தி விடுவான் என்று மனைவி எண்ணிக்கொண்டிருக்க வீட்டினர்கள் எல்லாம் என்ன ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்ச பிள்ளைய எங்க உட்கார வச்சுட்டு இப்படி போயிட்டீங்க கேட்கிற பொழுது எனக்கு ஒரு அவசரமான வேலை இருந்தது தெரியாமல் போய்விட்டேன் என்று மன்னிப்பை கேட்டு அந்த பிள்ளையை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறான் இப்பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய மனம் சொல்லுகிறது படிப்பு வேறு அகதாக்கு வேறு படிப்பு வேறு பண்பாடு வேறு என்னதான் நாம் கட்டம் கொடுத்தாலும் கூட அவன் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் அத்தனை கச்சத்தையும் பொருட்படுத்தாமல் ஒரு வார்த்தை நடந்த நிகழ்வை என் பெற்றோரிடம் சொல்ல பெற்றோர்களே என்னைகனை என்று இந்த பிள்ளையோடு வாழ வேண்டும் என்று மீண்டும் வந்திருக்கிறானே என்று எண்ணி அந்த பெண்மணி திருந்தி வாழ்ந்தால் வரலாம் ஒரு மனிதன் சகிப்பு தன்மையை கையாண்டால் எல்லா குடும்பங்களும் வெற்றி பெற்றுவிடும் சகிப்புத்தன்மை குறைகிற பொழுதுதான் குடும்பத்திலே பிரச்சனை வருகிறது நபிகள் கோமான் செல்லவாக வலிவு செல்லும் அவர்கள் குடும்பத்திலேயும் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் குடும்பம் சீராவதற்கு சரியாவதற்கான சரியான முடிவு என்று பெருமானா காட்டியிருக்கிறார் சாவி வருவார் நபிகள் வருமானா செல்லலாக வடிவ செல்லம் அன்பர்களை பார்க்கிறார் நாயகமே நான் எங்க போனாலும் பிரச்சனையாயிருந்த நாயகம் ஒண்ணு அடுத்தவே நம்மள்கிட்ட ஒம்பிடு தரா அல்லது நான் அடுத்தவன்கிட்ட ஒம்பிடு தர்றேன் ஏதோ ஒரு காரியம் நடந்து விடுகிறது நாயகமே இதற்கு என்ன வழி நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் என்று சொல்ல பெருமானார் வெட்டிட்டு வாழ்னா கட்டிட்டு வர்ற பழக்கம் கண்மணி நாயகம் சல்லல்லா பழிவசலம் அவர்களுக்கு சொந்தமான பழக்கம் இந்த சமுதாயத்திற்கு அழகான ஒரு பாடத்தை பெருமானார் ஆன்மீக துறையிலே கொடுக்கிறார்கள் அந்த சிறுவருக்கு அந்த வந்த மனிதருக்கு கொடுக்கிறார்கள் எங்க போனாலும் உனக்கு பிரச்சனை வந்துவிடுகிறதா கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு பத்து விஷயத்தை நீ பேணிக்குள் என்று சொல்லி வரிசையாக சொல்லுகிறார்கள் சூரத்தில் அடிக்கடி த்தில் கோ கோ கோ கோ கோத்தைக்கியுள்ள பெருக்கிவிடும் இறக்கம் ஒரு சூட்சுமத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அதனாலதான் பெருமானா செல்லா புடிவு சொன்னாங்க சூரத்தில் பாத்திகாவை அதிகமா ஓதிக்கோ அதனால கலபூர் ரப்பு அல்லாஹினுடைய கோபம் போய்விடும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள் நீ ஓதுகிற பொழுது சூரத்தை யாசீனையும் சேர்த்து ஓதிக்கொள் யாசீனை ஓதிக்குள் தம்னவோ ஆத்திசெல்கியாமா கியாமத்து நாளினுடைய தாகத்தை அது தீர்த்துவிடும் என்றார்கள் நாளை மறுமை நாளையிலே மக்சர் மைதானத்திலே நின்று கொண்டிருக்கிற பொழுது யார் தாகமில்லாமல் இருப்பார்கள் அதிசமுக்களை புரட்டுங்கள் வரலாறுகளை புரட்டுங்கள் யார் தாகமில்லாமல் இருப்பார்கள் என்று பார்த்தால் யார் யாசீனை ஓதிக்கொள்ளுகிற வழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு தாகம் எடுக்காது நாளை மக்சர் மைதானத்திலே தாகம் எடுக்காது இங்கே தாகம் எடுக்க வண்டியை கொண்ட இருக்காது என்றார்கள் சில இடங்களில் பெருமானா சொன்னார்கள் மூன்று இடங்களில் உங்களை கூட யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது உதவி செய்ய முடியாது காப்பாற்ற முடியாது உதவி செய்ய முடியாது பொழுது யாரும் யாரையும் காப்பாற்றவும் உதவி செய்யவும் இருக்க பேசுமா புலிய கரைக்கிது கிடைக்க போவதோ சரியில்லை எல்லாமே சரியா தான் கொடுத்திருக்கிறோம் இந்த நிலைநூறு கோடி வேர்கள் நிந்து கொண்டிருக்கிற பொழுது எப்படி பதட்டிருக்கும் அந்த பதட்டம் நீங்கி யார் இருப்பார்கள் என்றால் சூரத்துத் துஹானை நான் ஓதிக் கொண்டிருக்காமலும் அவர்கள் இருப்பார்கள் அடுத்தும் சொல்ကြார்கள் இபுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்தவரிடத்திலே சொல்லကြார்கள் நீங்கள் சூரத்துல் வاقిயாவை ஓதிக் կೊಳ್ಳுங்க தன்னுக் ஃபக்ர வல பாத்தா இங்கு வاقியா வரப்படுகிறதோ அங்கு வறுமை வராது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தும் சொல்ကြார்கள் சூரத்துல் முல்கி தவாரக்கல்லதையை நீங்கள் ஓதிக் կೊಳ್ಳுங்க வந்தவரிடத்திற்கு அதை நீங்கள் ஓத ஆரம்பித்து விட்டால் கபு இருக்காது கபரின் வேதனை உங்களுக்கு இருக்காது அதையும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு பதிலை பெருமானார் அவருக்கு தேவையான பதிலை சொல்கிறார்கள் எதிரி உங்களிடத்திலேயே கோபமாக பேசாமல் இருக்க வேண்டுமா நீங்கள் அடுத்தவர்களிடத்திலே கோபமாக பேசாமல் இருக்க வேண்டுமா இதற்கு இன்னா கல் கௌசரை ஓதிக்கொள்ளுங்கள் அடிக்கடி ஓதிக்கொண்டார் உங்களுக்கு எதிரியின் தீங்கும் இருக்காது நீங்களும் அடுத்தவர்களுக்கு எந்த தீங்கும் அளிக்க மாட்டீர்கள் அதனால் இன்ன ஆத்தையினா கல் கௌசரை ஓதிக்கொள்ளுங்கள் இது தன்னமும் உங்களை தடுத்துவிடும் பாதுகாக்கும் என்று சொல்லி பின்னாலும் சில விஷயங்களை பெருமானார் ஒவ்வொரு காலத்தில் நம்முடைய மரணத்தின் பெருமானார் உலகத்தில் ஒரு போராமைக்காரன் கூட இருக்க மாட்டான் அத்தனை பேர்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்ற அடிக்கடி எ சோ வரலாறு சொல்லிக் கொடுக்கிறது அன்புக்குரியவர்களே வாழ்க்கையிலே சொன்ன தீர்வுகளை எல்லாம் அதிசயிக்கத்தக்க ஒரு மனிதன் சரியாக தீர்வு எழுதுவான் தெரியுமா அல்ல சரியான தீர்வை வழங்குவான் தெரியுமா ஆறு சாவிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு தான் தீர்வு சரியாக இருக்கும் என்ற அறிவிப்பெருமான முதலாவது என்றாக இருக்கும் இரண்டாவதாக நன்மையின் சாவி உண்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவருடைய தீர்வு சரியாக இருக்கும் பெருமானார் சொல்லுகிறார்கள் மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் நல்ல விஷயங்களை கேட்டு தெரிவது கல்விக்கு சாவியே கேட்பதுதான் நல்ல விஷயங்களை கேட்கிற ஆட்கள் தெரியல போய் கேட்டோம் தெரியல அடிதடியாக நிறைய இடங்களில் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாங்க அபுகனிபார் அமத்துள்ள கேட்டு தெரிந்திருக்கிறார்கள் ஏராளமான வரலாறு சான்று கல்வியினுடைய சாவி கேட்டு தெரிதல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு முடிவு சரியாக இருக்கும் அடுத்து சொல்லுகிறார்கள் மிஃப்தால் விளாயா விளாயத்தின் சாவி வழியாக கூடிய சாவி கசரத்து உதிக்கிறில்லா அல்லாஹுவை அதிகமாக யார் திக்ரு அவர்களின் முடிவு சரியாக இருக்கும் மிஃப்தாவுல் பலா வெற்றியின் சாவி தக்குவா இரையச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் முடிவு சரியாக இருக்கும் மிஃப்தாத் தௌஃபி அல்லாவினுடைய நல் முடிவு சரியாக வரணும்னா அல்லாஹுவினுடைய நல் உதவி இருக்க வேண்டும் இந்த நல் உதவி யாருக்கு கிடைக்கும் நல் உதவியினுடைய சாவினாசி பாவத்தை விட்டும் யார் விலகி நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய கிடைக்கும் இந்த ஆறு சாவியும் யாரும் கைவசம் இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் முடிவு சரியாக இருக்கும் என்று முத்து நபி சல்லு அழிவு செல்லும் என்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே சரியான முடிவை நாம் எடுப்பதற்கு தாகா நபி சல்லாஹு அழிவு செல்லும் சொல்லிக் கொடுத்திருக்கிற கையாண்டால் குடும்பத்திலே நாம் பொறுமையை கையாண்டால் சகிப்பு தன்மையை கையாண்டால் நம்முடைய குடும்பத்திலே வெற்றிகரமான குடும்பமாக மாற்ற முடியும் முடிவுகளை சரியாக விளங்குவானே பிறப்பில் அன்பு கூறியவர்களே நேற்று ஒரு பெரிய பட்டியலே கொடுத்திருக்கிறார்கள் முந்தா நேரத்தை தொழுகையின் போது ஒருவர் குறுக்கே சென்றால் தொழுபவர் அவரை தடுக்கலாமா அப்படி செய்வது கூடுமா தொழுகையை பாதித்தாதா இன்னொரு தொழுகைக்கு குறுக்க போயிட்டாக்கா என்ன சட்டம் ஷாஃபி மெதுகபை பொறுத்தளவுக்கு அடியை கொடுத்தடலாம் பட்டை எடுத்தடலாம் கோவரிச்சு சொன்னா போட்டலாம் ஆனா அனஃபி மதுகபை பொறுத்தவரைக்கும் தொழுகையில் இருப்பவர் தொழுகிறது தொழுது கொண்டிருக்கிற பொழுது இடையில செல்லக்கூடாது நாற்பது ஆண்டுகள் அவர் தொழுது கொண்டே இருந்தாலும் கூட இடையிலே செல்லக்கூடாது என்ற மார்க்கம் சொல்கிறது அப்படி செல்லும் பொழுது தடுத்தால் தவறு இல்லை தடுத்தல் அடியாக இருக்கக்கூடாது நடுவிலே தொடக்கூடியவரும் ரொம்ப நடுவில் வந்து நின்று எல்லாரும் போற வழியில தொழக்கூடாது அப்படி தொழுவதாக இருந்தால் ஒரு சுத்தராவை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு தடுப்பு ஒரு சின்ன தடுப்பை ஒரு துண்டையோ அல்லது ரசூல்லாவுடைய காலத்துல தடுப்பு ஒரு சுண்டு வரல் அளவுக்கு ஒரு குச்சியை முன்னாடி வச்சிருவாங்க ரசூல்லா தொலை வைப்பார்கள் முன்னால் எல்லோரும் போவார்கள் வருவார்கள் மிஸ்வாக்கு செய்யும் முறையை விளக்குக நோன்பு வைத்துக் அடிக்கடி மிஸ்வாக்கு செய்யலாமா நோன்பு வைத்துக் மிஸ்வாக்கு செய்யாமல் இருப்பது சிறந்தது மிஸ்வாக்கு செய்து தொழுகிற தொழுகைக்கும் மிஸ்வாக்கு செய்யாமல் தொழுகிற தொழுகைக்கு மத்தியில் வித்தியாசம் எழுபது மடங்கு சிறந்தது என்கிறார்கள் பெருமானார் மிஸ்வாக்கு செய்து தொடுகிற தொழுகை இருக்கிறதே செய்யாமல் தொழுகிற தொழுகையை விட எழுபது மடங்கு சிறந்தது என்று பெருமானார் சலல்லா படிவசலம் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு கதீசில மிஸ்வாக்கு எழுபது பயன்கள் உண்டு எழுபது பயன்கள் உண்டு அதிலே ஒரு பயன் மிக உயர்ந்த பயன்பாத்தாகிற பொழுது கடிமாவை நினைவூட்டும் என்றார்கள் பெருமானார் சலல்லா படிவசலம் அதனால விஸ்வாக் என்பது மிக முக்கியமானது மிக முக்கியமான சுண்ணத்துக்களில் ஒன்று எல்லா நபிமார்களும் பின்பற்றிய சுண்ணத்தில் ஒன்று விஸ்வாக் தஸ்மீகு செய்து கொண்டிருக்கும் பொழுது நபிகளாரின் பெயரை கேட்டால் அவர்களின் மீது உடனே செலவாத்து கூற வேண்டுமா ஒருத்தர் தஸ்வி ஓடிட்டு இருக்கிறார் ரசூல்லாவுடைய பெயரை கேட்டா சலாத்தை சொல்ல வேண்டும் சலவாத்தை பொறுத்தவரைக்கும் ரசூல்லாவுடைய பெயரை கேட்டு வாழ்க்கையிலே ஒரு தடவை சொல்வது வாஜி வாழ்க்கையில ஒரு தடவை ரசூல்லாவுடைய பேரை கேட்டு செலவாத்த சொல்வது வாஜிப்பு மற்ற முறைகள் எல்லாம் செலவாத்தை சொல்வது புஸ்தகம் எத்தனை முறை செலவாத்தை சொல்லுகிறோமோ அத்தனை நன்மைகள் நமக்கு உண்டு அதனால தஸ்மி ஓதினாலும் நிறுத்திட்டு தாராளமாக ரசூல்லாவினுடைய பேரை கேட்ட உடனே சலாத்தை சொல்லலாம் அப்படி ஒருத்தர் சலாத்தையே சொல்லாம தஸ்மி ஓதிட்டு இருக்கிறாரு அதனால அது ஒன்றும் தவறு இல்லை ஆனா அந்த நன்மை கிடைக்காது தஸ்மியுடைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும் செலவாத்தினுடைய நன்மை கிடைக்காது ஆண்கள் மருந்தாணி இடுவது சுண்டத்தா பெண்களுக்கு தான் மருந்தாணி இடுவது சுண்டத்து ஆண்கள் மருத்துவம் என்ற அடிப்படையில் குளிர்ச்சியை குளிர்ச்சிக்காக கால்களில் மருந்தாணி விட்டுக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது கையில பொம்பளை போட்ட மாதிரி அழகா போட்டுட்டு வர்றதுக்கெல்லாம் மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை அது சுண்டத்தும் அல்ல வரலான தொழுகையை மட்டும் தொழுது கொண்டு சுண்ணத்தை வாதிவை விடுவது கூடுமா இது முன்னாடியே கேட்டிருந்தாங்க வரலான தொழுகை தொழுது கண்டிப்பா அவசியம் சுண்ணத்தை ஒருவர் தொழுகாமலேயே விட்டுவிட்டால் அவருக்கு சபாத்தை இல்லாமல் போய்விடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் நபிகள் பெருமானார் சலல்லா ஒலிவர் சபாத்துக்கு கிடைக்காமல் போய்விடும் அன்றுக்குரியவர்களே அல்லாஹினுடைய நல்லே இன்றைய நம்முடைய மசாயில் சகிதா சகுவ பற்றி நாம் பார்த்திருப்போம் ஒருத்தர் தொழுகையில தவறு செஞ்சிட்டார் சைதா சகும் செய்யணும் தொழுகைன்னா முடிச்சுட்டாரு தவறு செஞ்சிருக்கிறாரு ஆனா தொழுகைனா முடிச்சு சலாம் முடித்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடி தான் நினப்பு வருது ஆகா நம்ம ஒரு வாதிமை விட்டுட்டோம் சகிதாசோ செய்யணுமே மறந்துட்டமே என்று நினைப்பு வருகிறது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம தொழுகியினுடைய இருப்பிலேயே அமர்ந்திருந்தால் அவர் ஓதிட்டு கூட இருக்கிற ஆயத்திற்குறிச்சு போதுறாரு துவா போதுறாரு இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே சகிதாசோ செய்து விட்டு மீண்டும் அத்தகைய ஓதி தருத் ஓதி துவா ஓதி சலாம் கொடுத்து விடலாம் உணர்க்கம் அனுமதிக்கிறது அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறாரு நாலு பேர் பேசிட்டாரு பேசினதுக்கு பின்னாடி தான் மறந்துட்டமே என்று நினைப்பு வந்தால் இவர் மீண்டும் இந்த தொடுகையை மீட்டியாக தொழுகையில் அல்லது மூன்று ரக்காத்துள்ள தொடுகையில் இரண்டாவது இருப்பு இருக்காம இமாம் எந்திரிச்சிட்ட இரண்டாவது இருப்பு இருக்கல சுகல்ல சொல்லி ஒக்கார வச்சுட்டாங்க ஏனென்றால் முதல் இருப்பு வாஜிபு நிக்கிறது பரல் பரல் இருந்து வாஞ்சிப்புக்கு வரக்கூடாது வாஞ்சிப்பு குறக்கூடாது அதனால இவர் மேல எந்திரிச்சு நின்றுட்டார்னா பரலுக்கு போயிட்டார் பின்னால் இருப்பவர்கள் எழுந்து நின்ற வேண்டியதுதான் கடைசியில சஞ்சிதாசவு செய்துவிட்டால் தொழுகை கூடிவிடும் அப்படி இல்லாம ஆளை கொடுத்து சுபானலா சொல்லி கத்த கித்தம் போட்டு உட்கார வச்சிட்டீங்க எல்லா துறையும் சேர்ந்து வசா கூட போல ரகசியமாகக்கூடிய அகர்த்து மறந்துட்டு சட்டம் போட்டு ஓதிட்டார் முப்பதுகள் வரை ஓதினால் முப்பது ரமான் ஓதிட்டா சஜிதா செவு செய்தாக வேண்டும் ரகசியமாக ஓதுகிற தொழுகையில சத்தமாக ஓதிட்டா முப்பது எழுத்துக்கள் அளவுக்கு ஓதினால் சஜிதா செவு செய்தாக வேண்டும் இதே மாதிரி சத்தம் போட்டு ஓதுகிற தொடுகை இசா தொடுதல் இருக்கிறது பதில் தொழுக இருக்கிறது அதுல சத்தம் போடாம பேசாம முப்பது எழுத்துக்கள் அளவுக்கு அமைதியாக நின்றாலும் சஜிதா செவு செய்தாக வேண்டும் அடுத்து சஜிதா திராவத் பதினான்கு வசனங்களுக்கு நாம் திராவத்து சஜிதா என்று சொல்லுவோம் அந்த வசனங்களை நாம் எப்படி பயன்படுத்துவது கேட்டா அல்லது யார் எல்லாருமே சஜினா தினாமத்தினுடைய சஜிதா செஞ்சாகணும் கேட்கிறவங்களும் சஜிதா செஞ்சாகணும் ஆனா இதுக்கு அவருக்கு சைதாவுடைய ஆயத்தினு தெரியும் அல்லது பாலியில்லாத சிறுவன் கேட்டான் இவர்கள் எல்லாம் சைதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லிம்களாக இருப்பவர்கள் செய்தா செய்யும் தூங்கிட்டு இருக்கும் போதே சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிட்டார் பக்கத்தில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் கேட்டாங்க ஆப்ஜாவுக்கு கடமை இல்லை கேட்ட ஆளுகள் சரிதா செஞ்சுதான் தூங்கிக் கொண்டே ஒருவர் ஓதுகிறார் மற்றவர்கள் கேட்கிறார்கள் விழித்துக் கொண்டு என்றால் தூங்குபவரின் மீது கடமை இல்லை கேட்பவர்களின் மீது கடமை இந்த சஜிதா தினாவத்தை உடனே செய்யணுமா என்றால் உடனே செய்வதுதான் சாலச்சிறந்தது தாமதமா சே கேட்டவங்க போய் பின்னாடி கூட செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது சிலர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது சுக்ரியாவுக்கான உடனே சைதா செய்வாங்க பருள தொழுகை முடிந்தவுடன் துவா முடிந்தவுடன் சேர்த்து சேர்த்து சுக்ரியாவினுடைய சஜிதா செய்வதோ துவாவினுடைய சஜிதா செய்வதோ மக்ரு அதெல்லாம் தனிமையா வச்சுக்காரணும் பருளு தொழுகு முடிச்ச உடனே சஜிதாவில் ஒழுங்கு மக்ரு சரி சஜிதா திலாமத் ஒருவர் ஓதுகிறார் சஜிதா திலாமத்தினுடைய ஆயத்தை ஒருவர் ஓதுகிறார் அவர் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறார் ஹாப்ஸா ஒரே மஜிலிஸ்ல உட்கார்ந்து ஒரு ஆயத்தை திரும்பி திரும்பி பத்து தடவை ஓதுறாரு இவர் ஒரு தடவை சஜிதா செய்தால் போதும் பத்து தடவை ஓதுனாலும் ஒரு தடவை சஜிதா செஞ்சா போதும் ஒரு தடவை இங்க ஓதுறாரு அப்படியே நடந்து போய் இன்னொரு தடவை அங்க ஓதுறாரு திருப்பி அப்படியே நடந்து வந்து இங்க ஓதுறாரு திருப்பி அங்க ஓதுறார் மனப்பாடம் பண்றாரு இப்படி மஜிலிஸ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா சஜிதாவும் திரும்ப திரும்ப செய்தாக வேண்டும் ஒரே மஜிலிசாக இருந்தால் தான் ஒரு சஜிதா மஜிலிசு மாறிக்கொண்டே இருந்தது என்று சொன்னா பல சஜிதா இப்ப நீங்க கேட்கலாம் பதினாலு ஆயத்தையும் ஒரே மஜிலிஸ்ல உட்கார்ந்து ஒருத்தர் ஓதுறாரு ஒரு சஜிதா வண்ணா அது தப்பு பதினாலு வசனத்தை ஓதுறாரு ஒவ்வொரு வசனத்திற்கும் சஜிதா செய்துதான் ஆக வேண்டும் இந்த சஜினா திலாமத்திற்கு என்று இப்ப எப்படி சஜிதாவில் நம்ம போய் சுபான ரபியல் லாதா சுபான என்று ஓதுகிறோமோ இதை போன்று சஜினா திலாமத்திற்கு என்று பெருமானா கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை நிறைய பேர் ஓதுறதே இல்லை சஜத வசிகில் இல்லதி கலக்ககு இதை மனநம் செய்து கொண்டால் மிக சிறப்பான துவாக்களில் இதுகும் ஒரு துவா சஜினா திராமத்திற்கென்றே பெருமானார் சலல்லா வலைவசலம் கற்றுக் கொடுத்த துவா சும்மா ஒரு பத்து நிமிஷம் பார்த்தா இந்த துவா மனப்பாடமாயிரும் இதை ஓதினால் இதைவிட சிறந்தது எதுவும் இருக்க முடியாது அல்லாஹு கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய கௌஃத்தைத்தை நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அனுப்பினார்கள் الحمد لله رب العالمين اللهم صلى على سيدنا نبيكنا قلنا محمد مبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام وإليك رجوع السلام نبارك ربنا وتعالي وتعلم دياد الجلال والإقرام لبناتنا في الدمية حسنا وفي الله رضي أصلا موكينا عذاب النار صلى الله عليه وسلم على الاخر اوته سيدنا محمد وعاله وصحابه ادمعين والحمد لله رب العالمين صلى الله عليه وسلم sallallahu <laughs> ala muhammad sallallahu wa alihi wa sallam sallallahu ala muhammad ya rabbi zidni ali wa